வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா மற்றவர்களிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே நம்மிடம் மற்றவர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆம் மற்றவர்களிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே நம்மிடம் மற்றவர்கள் எதிர்பார்க்கின்றனர் என்கிறார் ஆஸ்கர் ஒயில்